السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم اني بعثت لاتممم مكارم الاخلاق وفي روايه قال حبيبنا محمد صلى الله عليه وسلم اني لم ابعث கண்ணியம் நிறைந்த படமா பிறந்த அன்பின் சகோதரர்களே அருமை ரசூ சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்து இறந்த இந்த ரபி ஒளி அவல் என்ற வசந்த மாதத்தில் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்குகிற ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொள்கிற சந்தர்ப்பத்தை வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலு உரம் எஸ்ஸத் நமக்கு தந்திருக்கிறான் அதில் யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளின் பக்கம் சேர்த்து அருள்வானாக கணிவான சகோதரர்களே அருமை ரசூருல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹுரபுல் எஸ்ஸத் இவ்வுலகத்திற்கு இறுதி நவியாக தந்தான் அல்லாஹுடைய தூதுத்துவம் என்ற அவனால் உலக மக்களுக்கு அவனுடைய அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டிய என்ற தூதுத்துவத்தை முடித்து வைக்குகிற இறுதி அல்லாஹுடைய தூதராக வசூலாக அர்மி முஹமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லாஹாக்கி தந்தான் அவனுக்கே எல்லா புகழும் ஹம்ஜில்லாம் இந்த விடயம் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும் அதை தெளிவாக நாம் விளங்க வேண்டும் நபியவர்கள்தான் உலகத்தில் வந்த கடைசி நவியும் கடைசி ரசூலும் என்ற விடயத்தில் கடுகவே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்திற்கு யாரு பேசுகிறார்களோ அவர்களை இனம் அவர்களுக்கு இந்த செய்தியை ஒப்படைப்பது தாவத்தாக அமைத்துக் கொள்வது ஈமான்டைய அகலு சுன்னத் உல் ஜமாத் என்ற அக்கீதாவை கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடமை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது கனிவன் அல்லாஹுவி நெல் அடியார்களே தெளிவாக சொல்வதாக இருந்தால் அலை வசல்லம் அவர்களுக்கு பிறகும் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொய்யான தகவல்களை உலகத்தில் பரப்பியவர்கள் அன்றும் இருந்தார்கள் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலேயே தன்னையும் நபியாக வாதுடுகிற பொய் நபிகள் பொ என வாதித்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற சரித்திரங்களும் நம்முடைய இஸ்லாமிய பாடத்தில் இருக்கிறது அதுபோன்ற சமகாலத்தில் அல்லது காதியானியாக்கள் என்ற ஒரு சாரார் அவர்களுடைய கோட்பாடும் இதுதான் உலகத்தில் கடைசியாக முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்ல நபி அவர்களுக்கு பிறகு ஒரு நவி வரக்கூடும் அவ்வாறு வந்தார்கள் என்று அவர்களும் ஒரு சாராலை சுட்டிக்காட்டுகிறார்கள் இதனால் ஏற்படுகிற விபரீதம் குரானுடைய பல வசனங்களை அவர்கள் மறுத்து பேசுகிறார்கள் நபீனர் அவர்களால் ஆதாரபூர்வமான பல ஹதீத்களை அவர்கள் மறுக்க வேண்டிய ஒரு நிருபந்தம் ஏற்படுகிறது அதனால்தான் உலக முஸ்லிம்கள் உளமாக்கல் ஒன்று கூடி காதியானிகள் அகமதியாக்கள் என்ற தன்னையும் பெயர் வைத்துக் கொண்டு நாடகம் நடிப்பவர்கள் காசிர்கள் என்று பத்துவாக கொடுத்திருக்கிறார்கள் ார்களே கொ எடுத்துரான்த்துல்ூரத்துல் அப் இதில் அல்லது அவர்களை பற்றி சொல்கிறான் கண்ணியத்தோடு வேண்டிக் கொள்கிறேன் முகமது என்ற பெயரை கேட்ட தலவா சொல்லி அல்லாஹூசல்லி ஒசல்லிம் வபாரி அலைகியன் நாங்க ஒரு முறை சலவாத் சொல்கிறதுனால அல்லாஹு ரபுத் எங்கள் முறை பத்து முறை எங்கள் மீது பத்து முறை செலவா சொல்கிறார்கள் சகோதரர் பல சந்தர்ப்பங்கள்ல செலவாத்துடைய மகிமையை நாங்கள் பேசுகிறோம் செலவாத் எங்கேன்னு ஒரு இடத்தில் விடுபடுகிற பொழுது நாம் ஆவேசப்படுகிறோம் கனிமானவர்களே அப்பேற்பட்ட ஆவேசம் உள்ளவர்களிடத்தில் செலவாட் சொல்கிற அமல் என்று சொன்னால் அந்த ஆவேசம் பொய்யானதாக ஆகும் எா முகமது என்ற பெயரை கேட்குகிறோமோ அல்லது அல்லாவுடைய தூதருக்கு இன்னும் என்னென்ன பெயர்கள் சுட்டிக்காட்டப்படுகிற அங்கே சலவாட் சொல்வது முக்கியமான சொல்லிநா முகமது சொல்கிறால் நாங்கள் கஞ்சத்தரப்பட வேண்டிய அவசியமே இல்லை சொல்கிறது நூறு தரம் ஒரு மஜிலிக்கு நடிகர்களுடைய பெயர் சொல்லி தலவா சொல்கிறதும் எங்களுக்கு நல்லது நதியுரை அடித்த பார்க்கிறோம் அப்பேற்பட்ட கஞ்சர்களாக நாங்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பயன் முடிகிறவரை பெயர் வருகிறதோ அத்தனை முறையும் செலவாட் சொல்லுங்க அல்லாஹ் அந்த செலவாட்டுடைய பழக்கத்தினால் பொருந்தி கொள்வார் சொல்லுமா ولكن الله <سؤال> تعالى محمد صلى الله عليه وسلم عبرت الوديكي بدي عندما يفتشي الله رب العزة القرآن شريف له فلأي رنجل سلّي ذكره اللهم لدينا نم سورة الأحزاب القرآن وديه وَمَنْ يَقْنُثِي يَنْدَ إِرْوَثِي أُرَاضِ جِزويل آرَمْبَ إِرْوَثِي رَنْدَا جِزويل انده سورات توتد ذكره அடை அளவுக்கு அவர்கள் யாருடைய ஒரு ஆண் மகனுக்கும் தந்தையாக இருக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தான் அதனால அவர்களுக்கு ஆம்புல பிள்ளைகள் இருக்கல அர்த்தம் இல்லை அவர்களுக்கு மூணு ஆம்புள பிள்ளைகள் இருந்தார் அல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் அதுல நாலு பொங்குளப்புள்ள மூன்று ஆம்புள பிள்ளைகள் மூன்று ஆண் குழந்தைகளும் சிறிய வயதிலேயே பார்த்தாங்க மூணு ஆம்புள பிள்ளைகளும் சிறிய வயதிலேயே ஒப்பாத்தான் என்ற பெண்ணின் மூலம் கிடைக்க பெற்ற ஒரு சின்ன புள்ள அவருக்கு தான் இபராகி என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது கருத்து பார்க்கிறோம் ஆறு மாச காலத்தில் அந்த புள்ள ஒப்பாத்தான் அதனால சகல் வசல்லம் அவருடைய ஆம்புள பிள்ளைகள் கல்யாண முடிக்குகிற உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களும் உள்ள குட்டிகளை பெற்றெடுத்திருக்கிறார் எளிமணவர்களே சொல்லி காட்டுகிறார் அதை அடுத்து சொல்லுகிறார் அவர்கள் அல்லாவுடைய ஒரு சூதுவராக இருந்தார்கள் வருகையை முடித்து வைக்கிறவர்களாக வந்தார்கள் சொல்கிற பார்த்துகிற பொழுது சொன்னாங்க பின் உலகத்தில் எந்த நபிளும் வரமாட்டாங்க எனக்கு பின்னர் நபிமாறுகளும் வரமாட்டாங்க எனவே சுனத்துனர்கள் எங்களோட போட்பாடு முகம் தான் உலகத்திலே இறுதி நபி அவர்கள்தான் இறுதி ரசூல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இறுதி வேதம் இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் நாளை மறுமையில் சோரக்கத்தை அடைந்து கொள்வார்கள் இதுதான் இந்த முகமது சல்லு அலை வசல்ல உலகத்தில தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய சமூகத்து வாழ்க்கையில மாற்று மதத்தவர்களுடன் முகமது எவ்வாறு பழகினார்கள் என்று பார்க்குகிற பொழுது சுருக்கமாக சொல்லலாம் கண்ணியமான அருமைக்குரிய அல்லாஹூ நல்லே சகோதரர்களே அல்லாஹூ முழுந்த சபார கவச ஆலா அவர்கள் மூலமாக உலகத்தில தாந்தி சமாதானம் சமத்துவம் சக வாழ்வு புரிந்துணர்வு விட்டுப்பொறுப்பு சகிப்பு தன்மை இரக்கம் காட்டுதல் அன்பு காட்டுதல் அரவணைத்தல் மன்னிப்பு வளர்ந்துதல் இது போன்ற அம்சங்களை உலக அறிய செய்ய வேண்டும் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் இந்தந்த தன்மைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரபுத் முகமது அலை வசல்லம் அவர்களை கடைசி நபியாக தெரிவு செய்கிறார் இதனால்தான் அல்லாஹுமல் அகலா எவைகள் எல்லாம் நல்ல குணபாடுகள் நல்ல புணாதிசயங்கள் நல்ல செயல்பாடுகள் நல்ல பண்பு நிறைந்த அம்சங்கள் என்று எவைகள் எல்லாம் இருக்குகளோ அத்துணையையும் நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அல்லாஹு அத்தனையும் அது நற்குணங்களை சார்ந்த ஒரு மனிதனை நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகாட்டுதல் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் சகாபாக்கள் ரவியங்களாகும் அன்பும் அவங்கட வாழ்க்கையில நதியவர்கள் மீது கொண்ட அன்பு உண்மையான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய மகிழ்ச்சியில சில சகாபாக்கள் இருக்க மாட்டாங்க செய்தி கிடைக்கிது உறுதிப்படுத்தி உள்ளத்துல ஆழமாக பதிய வைப்பாங்க ஏன் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நிகழ மாட்டாது அவர்கள் சொல்கிறதிலே எந்த பிழையும் ஏற்பட மாட்டாது அவர்களுடைய வழிதான் தல் மனிதனுக்கு நன்மை பயக்கத்தக்கதுதான் என்பது உறுதியாக இருந்தார் எப்படி எங்கள சமூகத்தில ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் சமூகம் என்பது பிளவுபடக்கூடாது மனிதர்கள் என்பவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்தவர்களாக ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிறவர்களாக அரவணைக்குகிறவர்களாக மன்னிப்பு வழங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதில தன்னுடைய உம்மத்தினர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இதை நபிகள் செல்லவாக எதிர்பார்த்தாங்களோ அதற்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறாங்களோ விரும்பினாங்களோ இதே போலதான் சகோதரே இன்னொரு பகுதியில் பார்க்கிற பொழுது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட அந்நிய மதத்தவர்களோடு அந்நிய மத தலைவர்களோடு அந்நிய மத மக்களுடன் அல்லாஹுடைய அந்யோன்யமாக பழகினாங்க அவர்களுக்கு மனித நேயம் என்ற ஒரு அடிப்படையில அவர்களோடு செயல்பட்டாங்க பார்க்குகிற பொழுது சுபானம் அல்லாவுடைய ரசூல் முகம்மது அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அதுல நிகர் அவர்களேதான் அவர்களுக்கு இன்னொரு ஒப்பிட்டு காட்டுகிறார் இன்னொரு ஒப்பிட்டு காட்டுகிறார் பழக வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை மிக தாராளமாகவே கொடுத்திருக்கிறார் பாருங்க அல்லாவுடைய உம்மத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக உதாரணம் சொல்கிற பொழுது ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக உதாரணம் சொல்கிற பொழுது என்னொரு மனிதனோட முகம்பத்துக்குரியவனாக அன்பு வைக்குகிறவனாக அரவணைக்குகிறவனாக இருப்பான் என்பதற்கு உதாரணம் மனிதனுடைய உடலை போல மனிதனுடைய உடலை போல மனிதனுடைய உடலில் ஏதேனும் ஒரு அங்கம் நோய் படுகிற பொழுது நோய் வாய்ப்படுகிற பொழுது ஏதேனும் ஒரு காயம் ஏற்படுகிற பொழுது ஒரு வருத்தம் ஏற்படுகிற பொழுது அது உடலினுடைய அந்த அங்க அவயத்துக்கு மாத்திரம் தான் என்பது அல்ல ஒரு புண்ணு வந்தால் அந்த கையில புண்ண ஏற்படுகிற வேதனையே எங்க தலை உணர்வு மூளை உணருது அதனால இந்த கை அதுக்கு உதவியாக அமைகிறது இந்த கை உதவியாக அமைகிறது இந்த கைக்கு சாப்பிடுகிற பொழுது நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அவனுடைய உள்ளம் ஆசைப்படுகிற எல்லா உணவுகளையும் அவனால் உண்ண முடியாது நீ இப்படிதான் சாப்பாடு வகைகளை அமைத்துக் கொள்ளணும் எப்படி ஒரு முக்மீனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்ட நேரத்தில் உதவி ஒத்தாத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயக்க ரீதியான பிரிவுகள் இருக்கக்கூடாது என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் இருக்கிறார் ார்களே இது உட வேண்டும் என்பதற்காக சொல்லித்தருகிற ஏற்பாடுகள் சொல்லி தருகிற வழிமுறைகள் இது ஒன்று இரண்டு அல்ல ஏராள நூற்றுக்கும் அதிகமான நவியுடைய வழிகாட்டுதல்களை இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த கட்டம் பார்க்கிறோம் சகோதரே இன்றைக்கு எங்களுக்கு இன்றி அமையாத ஒன்று இன்றைக்கு இது ஒன்றுதான் சகோதரல்லே நாங்க வாழுகிற சிறுபான்மை மதத்தாறுதலுடன் இதற்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு எங்களுக்கு இடம் தருகிறது செல்லாமோடிகள் எப்படி அதற்கான வழிகாட்டுதல்களை சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்குகிற பொழுது நான்கு நாட்களுக்கு முன்னால் போட ஞாயிற்றுக்கிழமை தெய்வ பள்ளியில கொழும்பு மாவட்டம் கம்பகா மாவட்டம் சப்ரதமர் முனதாகல மாவட்டம் போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உளமாக்கலுக்கான அகில அந்த ஜெண்டிட அதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்பது எங்களோட சமூகத்துல ஒற்றுமையை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்கிறது அதற்கான வழிகாட்டுதல் என்ன என்பதை உளமாக்கல் ஒப்படைக்கிறது அதை கொண்டு ஏனைய மக்களிடத்துல சமூகத்திலேயே மக்களிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உளமாக்கலை திருத்துகிறது இதை போலவே தலைவர்கள் மாற்று மக்களுடன் எவ்வாறான ஒரு சுமூகமான உறவை ஒரு பகவாழ்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறது இதுதான் அதனுடைய தலை அல்ல தங்கைக்குரிய முக்தி ரூவி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் சகோதரர்களே அல்லாஹர எங்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவு தந்திருக்கிறான் குப்ரூம் இஸ்லாமும் ஒன்று சேர மாட்டார் குப்ரூ என்ற இறை நிராகரிப்பும் இஸ்லாம் என்ற இறைவனை அல்லாஹ் என்ற ஒருவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிபடுதல் என்பதும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர ஒரே நேரத்தில் காசியாகவும் அதே நேரத்தில் அவர் முஸ்லீமாகவும் இருக்கிறார் குப்ரம் இஸ்லாமும் ஒன்று சேரார் ஆனா எங்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு வழிவிட்டிருக்கிறது குபுரம் இஸ்லாமும் ஒன்று சேரையில் ஆனா முஸ்லீம்களும் காத்தீர்களும் ஒன்று சேரலாம் குபுரம் இஸ்லாம் ஒன்று சேரையலாது ஆனால் முஸ்லீம்களும் காத்திர்களும் ஒன்று சேரலாம் தெளிவன் இஸ்லாமும் அன்றைய காலத்தில் ஒன்றும் சேரல ஆனா காசிர்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக இஸ்லாமிய நல்ல பண்புகள் அந்த காசிர்களுடைய கண்களில் பட்டதின் காரணமாக அவர்களுடன் தகவாத வாழ்வு நல்லதாக அமைந்ததின் காரணமாக எத்தனையோ பெரிய பெரிய இஸ்லாமிய விரோதிகள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க இந்த சரித்திரம் உண்மை என்பதை நாங்க பார்க்கலாம் அல்லாஹ் இந்தியார்களை பாருங்க சில உதாரணங்களை சொல்லி விலகி கொள்ளலாம் நடந்து கொண்ட முறைகளை சம்பவங்கள் நபியுடைய வாழ்க்கையில வரலாற்றுல பதிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான இரண்டு சம்பவங்கள் சொல்லலாம் கெனிமன் அல்லாஹு நல்ல பாருங்க அல்லாஹு ஆலா குரான் ஷரீப்ல இருபத்தி எட்டாவது ஜிசுல சூரத்து முன் தஹீனா فرانا يروح تيكتا جزول قل سميع الله قولا التي عندها عرم بكرة جزولة سورة الممتحنة عندها تيكتا عندها تيكتا اللّه رأى بارتها تلقى تغران عَسَ اللّهُ أَيَّ جَعَلَ بَيْنَكُمْ وَبَيْنَ الَّذِينَ عَادَيْتُمْ مِّنْهُمَّ وَدَّ وَاللّهُ قَدِيلٌ وَاللّهُ غَفُورٌ رَّحِيمٌ تلقى تلقى اللّه رب العزر نبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم صلى الله عليه وس உங்களை விரோதிகளாக நீங்க யார யோசிக்கிறீங்களோ யார இஸ்லாமிய விரோதிகளாக முஸ்லீம்களுக்கு விரோதிகளாக நீங்க யோசிக்கிறீங்களோ இவர்களுக்கும் உங்களுக்கு மட்டியில அல்லாஹும் போதுமானவன் எதற்கு அல்லாஹும் போதுமானவன் அல் நவத் என்றால் உங்களுக்கு அன்பு இரக்கம் ஒரு மகத்பத் ஒரு இணக்கப்பாடு இப்பேற்பட்ட ஒரு தன்மையை நீங்க யார விரோதிகளாக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் விரோதிகளாக யோசிக்கிறீங்களோ இவங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்த போதுமானவர் இந்த மமத்தட் என்ற வார்த்தை எந்த வார்த்தை இன்னும் நாங்க தெளிவுபடுகிறதாக இருந்தா நீங்க நிக்காவுடைய மஜிலிஸ்ட்ல அநேகமான பயான்களை நீங்க கேட்டு இருப்பீங்க அல்லா சொல்லி காட்டுகிறான் கணவன் மனைவியாருக்கு மத்தியில கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி சொல்லுகிற பொழுது என்ற ஒரு அவருடைய வசனம் இருபத்தி ஓராவது ஜிசுல வார்த்தை அல்லா சொல்லுகிறான் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில அல்லா மமத்தட் என்ற ஒரு அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான் என்ற அன்புதான் இங்கும்ார முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் விரோதிகளாக யோசிக்கிறீங்களோ அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில அதே மபத்த அல்லா ஏற்படுத்தி வைக்க போதுமானவர் மாப்பிளைக்கு பொன்னாட்டிக்கு மத்தியில எவ்வளவு பெரிய முகப்பத் இருக்கு அவ்வளவுதான் என்னதான் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட வாய் தருக்கங்கள் வந்தாலும் கூட மாப்பிள்ளைக்கு யாராவது ஏற்றிட்டா எந்த ஒரு கொண்டாட்டியும் காதால கேட்டுக் கொண்டிருக்க மாட்டான் இனிமேல் சகோதரர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்ப்போம் மாப்பிள்ளைக்கு விபரீதம் வந்துட்டா எந்த ஒரு மனைவியும் விட்டு கொடுக்க மாட்டான் செலவாகுமனை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நடந்தது விஷால பின்னாடிப்பான் எப்படி நடந்துச்சு எங்க நடந்தது அப்ப அந்த உறுப்பிலே தட்டவாரக்காலாட்சி குரான் அப்பேற்பட்ட ஒரு மபஜத்தை உங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கப்பாட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு அன்ப ஒரு அரவணைப்பு அண்ணா ஏற்படுத்துவான் நபிகர் முகமது சல்லம் எப்படி நடந்தாங்க என்ற சரித்திரத்தை பார்க்குகிற பொழுது நபியவர்களுக்கு பரம விரோதிகளாக நவியவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நபியவர்கள பக்கத்துல போய் உட்கார்ந்தவர்களையும் செயல்முறையின் காரணமாக அடிப்படையின் காரணமாக வெற்றியை கொடுத்தார் இந்த பதில் யுத்தத்தை தோல்வி கண்ட மக்கள் கிரிக்கலாம் அவர் ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாரு இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு எஃபக்ட் பண்ண ஒரு சக்தியாக பெரிய ஒரு சக்தியாக மாறிட்டாரு அவருக்குன்னு ஒரு தனி நாடு உருவாகிருச்சு இவங்களால இருக்க முடியல அல்லாஹ் நெல்லடியார்களே இதுல முக்கியமான ரெண்டு நபர்கள் அந்த பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட ரெண்டு மனிதர்கள் ஒருவர் தப்பு உமையா ரெண்டாவது என்ற அரை வட்டம் என்ற பகுதி நீங்க பார்த்து காபாவுக்கு பக்கத்துல வட்டமாக இருக்கிற அரை வட்டம் அதில் உட்கார்ந்து மிச்சம் பெரிய கவலைகளை யோசித்து வகுப்பு என்று இப்ப தூரத்துல இருந்து சப்பானி குரு உமையா ரெண்டு பேருமே காசு இருக்கத்துக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறார் என்ன யோசிக்கிறீங்க அவர் சொல்றாரு பதிரி யுத்தத்துல எங்களுக்கு நடந்த கிடைத்த தோல்வியை பத்தி நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் ஏண்ட மகன் மகுன் அங்க மதியனால பதிர யுத்தத்துல கைதியாக பிடிக்கப்பட்டு சிறை கைதியாக மதியினால இருக்கிறார் ஏண்ட மகன் எந்த வாழ்க்கையில நான் கடன் சொல்லையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு கடன் சொல்லை என்பது இல்லை என்று இருந்தா எந்த குடும்பம் இருக்கிறது என்ற குடும்பத்துக்குரிய உதவி தொகைகள் நான் தான் சஞ்சி ஆகணும் அவளுக்கு தேவைகளை அப்பேற்பட்ட நான் ஒரு குடும்பக்காரனாக இல்லை என்று இருந்தா நான் என் கையில் எடுக்கக்கூடிய வால் எடுத்துக்கொண்டு மதியனால இந்த முகம்மத கொலை செஞ்சுட்டு வருவேன் சொல்றேன் யாரு அமைதி இப்பேற்பட்ட ஒரு இப்ப சப்பானி முன் உமையர் சொல்றார் அப்படியா உனக்கு என்ன கடன் இருக்குறதோ அதை பொறுப்பெடுத்து என்ன செலவுகள் கொடுக்கணுமோ அதையும் நான் பொறுப்பெடுத்து இந்த சொல்றார் மதீனாவுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு இல்ல ஒரு காரணம் எது சென்னது என்ன மகனும் செய்தியா முடிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அந்த தாத்த வச்சு யாரும் சந்தேகிக்க மாட்டாங்க என்ன மகனை விடுவிக்க போறேன் போகலாம் எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உறுதில என் குடும்பத்துக்குரிய பாடம் என்ன விடுதில்ல என்று சொன்ன குழு தான் தப்பானி குடும்பம் சொல்றாரு அப்ப குடும்ப பொறுப்பு எடுத்துட்டாரு கடன் பொறுப்பு எடுத்துட்டாரு எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இல்ல உற்சாகப்பட்டாரு வாழ தீர்த்தி எடுத்தாரு வாழ நஞ்சியும் பூசினாரு இலகுவாக வாழ எடுக்க முடியுமான ஒரு அமைப்புல மதீனாவுக்கும் போறாரு இனிமே நல்லா மீன் எழுதியார்கள் இந்த உமைதிபு வகுப்பு பற்றி சொல்லப்படுகிறது மக்கள் இருக்கிற காலத்துல நதியவர்களும் சஹாபாக்களும் சகாபாக்கள் இருக்கிற காலத்துல இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு சொல்றாங்க சஹாபால கித்தாப் எழுதப்பட்டிருக்கிறது குறைசுகள் என்ற பெயர் பெற்று வந்தால் இந்த உமைதிபுனு உரை அந்த அளவுக்கு மிக மோசமான இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்தது இப்ப அவரு போயிட்டாரு மதியனால போற வழியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல நபருடைய வாசலுக்கு போயிட்டாரு தான் ஓட்டி போன ஏறி போன ஒட்டகத்தை அங்க போய் இறங்கி கட்டுகிற பொழுது அங்கிருக்குற ஒரு நபர் உமரி குலு ஹத்தாப் ரவி அல்லாவு தான் கண்டப்பட்டுட்டாங்க ரவி அல்லாவு தானுடைய கண்ணை வெறுப்பட்டுட்டாரு அவங்க பேசிக்கொண்டிருந்து இவனை பார்த்த உடனே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கு சொல்றாங்க ஒரு வாழ்க்கையை பயன்படுத்தி இவன் அதுவும் வாழ்க்கையில எந்த ஒரு நலவும் இல்ல என்னையும் அதிர்ச்சி ஓடி போனாங்க அவர் உள்ளுக்கு கூட்டுவாங்க அவர் உள்ளுக்கு கூட்டிட்டு தொந்தரவு செஞ்சிடலாம் இருக்கு கவனமாக நீங்க நபியவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்க நின்று போங்க என்று இவனை முடியல புடிச்சு கொண்டு பள்ளி போடிகள் காட்சியை பார்த்து உமர்த்து சொன்னாங்க அவரை நீங்க விட்டு இருந்த கட்டி பிடிச்சு நபி அவருடைய அகலா நபியுடைய இஸ்லாமிய விரோதி என்று தெரிகிறது இஸ்லாமிய விரோதி என்று தெரிகிறது மக்கள் இருக்கு மிகப்பெரிய தனக்கு கஷ்டம் கொடுத்தவன் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவன் அங்க ஊர்ல நிம்மதியா இருக்க விடல்ல என்று நல்லவே தெரியுது செல்லு அந்த இடத்துல கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல இவரை பார்த்து உமையில பார்த்து சொன்னாங்க உமரை பார்த்து விடுங்கன்னு சொன்னாங்க உதுலு கிட்ட நெருங்கி வாங்க கிட்ட வந்தாச்சு அவர்த்த கேட்கறாங்க நீங்க என்னத்துக்கு வந்தீங்க என்ன விஷயம் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க முகம்மது படிய மிதிச்சாலே போதும் இங்கே பத்து பேர் கத்துவார் பாருங்க சகோதரர் எங்க இஸ்லாம் எப்பொழுதும் சொல்லல்ல எங்கட பள்ளிக்குள்ள ஒரு அந்நிய மதத்துக்குரியவன் வரக்கூடாது தடை விதிக்கல்ல நாங்க என்ன வெளிப்படுத்து அவர்களுக்கு பார்ப்பதற்கான அவகாசம் கொடுத்திருந்தார் ஏன்மே என்ற உங்கள்ட கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறாரு அவரோட நீங்க நல்ல நடந்து போங்க அவரை விடுதலை வச்சு நீங்க என்ற எதிர்பார்ப்பு நான் வந்திருக்கிறேன் சொல்லுறது எனக்கு வந்தாரு நீங்கதோ அதுல நீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையாக வந்தீங்க இவர் சொல்றாருக்காக அவர் நல்ல நடந்து போங்கன்னு அவரை கூட்டு போறதுதான் வகவே இப்ப நான் சொல்றேன் கேளுங்க நீங்களும் உமை சப்பு உமையா ரெண்டு பேரும் அந்த அரை வட்டத்தை உட்கார்ந்து இப்படி பேசுனீங்களா இல்லையா நீங்க கடன் தொல்லையில கஷ்டப்படுறீங்க குடும்பக்காரனாக இருக்கிறீங்க இல்லை என்று இருந்தால் மதியனால போயிட்டு முகம்மத கொலை செஞ்சுட்டு வந்துருவேன் நீங்க சொன்னீங்க தப்பாதி குடும்ப அந்த நிலைமையில உங்களோட பரிதாபத்தை பார்த்து உங்களோட கடன் தொல்லையை அவர் பொறுப்படுத்திக் கொண்டாரு உங்களோட குடும்பத்துக்குரிய செலவை அவர் பொருட்பெடுத்து நீங்க போயிட்டு முகம்மத கொலை செஞ்சுட்டு வாங்கதான் அனுப்பியிருக்கிறாரு அதுக்குதானே இங்க வந்தீங்கன்னு சொன்னோன்னு இவருக்கு அதுக்கு பேரை ஒன்று வகை மூலம் செய்தி அறிவித்து கொடுத்து நீ நல்லவியார்களே இப்ப நாங்க பார்க்கிறோம் முகமது சல்ல அல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் சேர்ந்த அமைதி ஒரு வகுப்பு சொல்கிறாரு உண்மையிலேயே நீங்க நவிதான் என்பதை இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்க தெரியும் அங்கு யாருமே இருக்கல்ல அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் நீங்க மக்களவை சொன்னீங்களே வானத்தில் இருந்து மறைமுகமான செய்தி எனக்கு வருகிறது அதை உங்களுக்கு நான் எட்டி வைக்கிற மக்களை நீங்க சொன்னீங்க ஆனா நாங்கள் அதை மறுத்தோம் ஆனா அது உண்மை என்பதை இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி சாத்துக் அந்நிய மத மக்களுடன் அதிலும் தன்னை கொலை செய்ய வந்திருக்கிறான் மக்கள் இருக்குகிற பொழுது தனக்கும் தன் உம்மத்துக்கும் தன்னுடைய மார்க்கத்துக்கும் மிகப்பெரிய விரோதியாக இருந்தவன் என்று சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட மனிதனோட செல்லு பள்ளி வாசலுக்கு வரக்கூட அது தடை போடுகிறது அது இஸ்லாமிய பண்பு அல்ல எத்தனையோ கைதிகள் சகோதரர்களே எத்தனையோ கைதிகள் மசிதன் நபதியில கட்டி வைக்கப்பட்டாங்க என்ற கருத்திற்க பார்க்க இதைவிட ஒரு படித்தரம் வேற போனா எந்த தப்பானி குரு உமையா இந்த உமதி குரு வகுப நபிளை பல செஞ்சிட்டு வாங்கன்னு அனுப்பினாரோ இப்ப இந்த உமதிட்டார் காசிராக இருந்தவர் இப்ப முக்மீனாக ஆயிட்டாரு நரகத்துறையை விளிம்பில் இருந்தவர் சுவர்க்கத்தை நசீபாக பெற்றுக் கொண்டால் ரவி அல்லா அணுகும் என்ற பற்றம் சொல்கிறார் ஏற்கனவே பெற்றவர் பெற்றவர் இப்ப சொல்கிறார் யாரா மக்காறு இருக்குகிற பொழுது உங்களுக்கு நான் கஷ்டம் தந்திருக்கிறேன் இஸ்லாமத்துக்கு எவ்வளவு நான் கஷ்டம் தந்திருக்கிறேன் இப்ப நான் ஏற்றுக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ப நீங்க எனக்கு அனுமதிதாங்க நான் திரும்பவும் நான் மக்காவுக்கு போகும் மக்கள் இருக்கிற மக்களை சொல்லாம் ப இப்ப இந்த உமரிபுணுவம் கொலை செய்ய வந்தவர் நபி அவர்கள்ட்ட கலிமாவை ஏற்று இசாத்துக் கொண்டு வந்து மக்காவுக்கு தன்னுடைய மகனோட போனார் இப்ப இங்க தப்பாலிபுடு உமையா பெரிய ஆரவாரத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் வந்த ஒரு கூட்டம்மதி ஏற்று திரும்புவய்ய பெரிய ஒரு அதிர்ச்சி பெரிய ஒரு அதிர்ச்சி சொல்லிட்டாரு எந்த உமைதிபுன வகுப்புக்கு நான் அவருடைய கடனை பாரம் எடுத்து அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டி சொன்னேனோ இதுக்கு பிறகு அது ஒன்றும் நடக்காது எந்த ஒரு ஹெல்ப்பும் அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் இவரு வந்துட்டாரு மக்கால இஸ்லாம் பரவக்கூடிய அமைப்புல தாவத்துகள் நடக்குது கண்ணியமான சகோதரே பத்திர மக்கா என்ற இஸ்லாமிய மக்காவுடைய வெற்றிக்குரிய காலம் எட்டாவது வருஷம் நடைபெறுகிறது செல்லும் பத்தாயிரம் சகாபாக்களுடன் மக்காவுக்கு வந்தாங்க மக்காவுடைய இஸ்லாமிய கொடி நடப்படுகிறது அங்க சொல்காங்க பிறகு இந்த சக்வாதிபு உமையாவுக்கு பெரிய ஒரு பதட்டம் இப்ப ஏண்ட நிலைமை என்னவாகும் என்னவாகும் மக்கால இருக்கிற பயனாறு ஒரே ஓட்டமா ஓடிட்டார் ஒரே ஓட்டமா ஓடிட்டார் இப்ப இந்த அமைதி இப்ப அவருக்கு ஆசை நானும் சப்வானிபுரம் உமையாவும் தான் நவியல முகமத கொலை செய்ய வேண்டும் சல்லா கொலை செய்ய எத்தரித்தோம் திட்டம் போட்டோம் கூட்டுக்கல்ல வேலை செஞ்சோம் ஆனா நான் திருந்தி சுவருக்கத்துக்குரிய பாக்கி வனத்து கிடைத்திருச்சு அந்த சப்வானிபு உமையாவையும் இந்த இஸ்லாத்துக்குள் எடுக்கோன்னே என்பது அவருக்கு ஒரு கவலை இப்ப இந்த தப்பானிபுடு உமையாவாரு இவருக்கு செய்தி கிடைக்கிது இப்ப ஏற்பட்ட ஒரு இடத்தை ஒளிஞ்சிக் கொண்டிருக்கிறார் போர் அங்க உமைதிபுணு வகுப்புறது எங்கு அங்க போய் தப்பானிபுணு உம்மையாவை அழைக்கிறாங்க தப்பானிபுடு உமையாவுடைய காதின் அடிமையாக இருந்தவற்றை கேட்கலாங்க அது சூரத்துல யாரு வருதுன்னு தெரியுமா வாரதுன்னு தெரியுமா இவர் சொல்றாரு அவருடைய கூட்டாளி உமையிபு வகுப்புவாரா தப்பானி புது உமையா சொன்னாரு என கொலை செய்கிறதுக்கு தான் வாரதாக இருக்கும் என்னைய கொலை செய்கிறத்துக்கு தான் வாரதாக இருக்கும் யா அவருடைய புனி பெயரை சொல்லி அழைத்து சொல்றாரு நான் உனக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்ய வரல நான் வந்திருக்கிற நுன்னிடத்துல யாராக ஒரு தூடுவராக இன்னி தீக்கிற சூழன் மின் அம்பின் நாள் ஓ அபரின் நார் மக்களை அரவணைச்சு நடக்கிற மிக அந்நியமாக நல்ல பண்புகளோடு நடத்துகிற ஒரு மனித நிலத்தில் இருந்து நான் தூதுவாராக வந்திருக்கிறேன் தன்னிடத்தில் வருமாறு கூப்பிடுறாங்க நீ என்னை ஒன்று சொல்லி போயிட்டு அங்க போயிட்டு வித்தியாசமா நடந்துட்டு வந்தவன் இப்ப எப்படி உடைய நம்புறது நான் நம்ப மாட்டேன் ஏதாவது அட்டாச்சி எடுத்துட்டு வா இந்த உமைதிபுமாக வந்தவர் நதிய உயர்த்த திருட்டு வந்துட்டு இருக்கிறார் யார சொல்லி நான் அழைப்ப நீங்க கூப்பிடுவீங்க தலையில கெட்டிருந்த ஒரு ஐமாம தலைப்பாக அடையாளமாக கொடுத்து அனுப்பினாங்க நீங்க இத அவருக்கு காட்டி அவரை கூப்பிட்டு வாங்க இனிமன்வாங்க அடையாளமாக காட்டுறாங்க இரண்டாவது நான் போறாங்க அந்த சப்பாணிபுர உபையா வாராங்க இந்த நீ அவரோடு பழகி ஒன்றாக தேர்ந்து நீ நடந்து உள்ள கூப்பிடுறாங்க எங்களை முஸ்லீம்களோட நீங்க சேர்ந்து பாருங்க நாங்க என்ன செய்யறோம் என்னன்றது அப்ப எங்க மார்க்கத்தை பற்றி தெரியும் எங்கட பார்த்து பேசுறதா திப்பந்த தப்பான முடிவு பையா வாரம் அல்ல திட்ட வண்டாச்சி அவரை ஏறி வந்த குதிரை அல்லது ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கல அவர் ஒட்டகத்தில் குதிரையில உட்கார்ந்து கொண்டே கேட்கிறாரியா முகம்மது இந்த உமைதிபுடு வகுப்பு சொல்கிறது உண்மைதானா உங்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீங்க ரெண்டு மாச கால அவகாசம் எனக்கு தருவதாக இந்த உமைதி முடிவகம் சொல்கிறார் உண்மைதானா சொன்ன மாசம் அல்லூர் நாலு மாச அவகாசம் தந்துச்சு அவருக்குள்ள வரவானாம் நீங்க நாலு மாசம் எங்களோட உட்கார்ந்து பாருங்க உங்களுக்கு கால அவகாசம் மினிமா நல்லா இஸ்லாமியம் அது ஷரீஸ்ல வருது சொல்றாங்க சகாபாக்கள் வரலாறுல பார்க்குறோம் அந்த சஸ்வானிபுரி உமையா மிகப்பெரிய ஒரு செல்வது மிகப்பெரிய ஒரு செல்வது அந்த செல்வந்தி குழு உமையா அவர் மக்காவுடைய வெற்றிக்கு வந்தவங்க உடனடியாக மதீனாவுக்கு திரும்பி போகல மக்காவை அண்டிருக்குகிற இன்னும் சில பகுதிகளில் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு தயார்கள் தயாரிப்புகள் ஏற்பாடு செஞ்சாங்க தேவையான ஆயுதங்களை அந்த சப்வானி குழு உமையாட்டிருந்து இரவல் வாங்குறாங்க ஆட்பலம் இருக்கிறது ஆயுத பழம் தேவை அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை தந்துடவுங்க என்று யாரா வாங்குறாங்க யார்கிட்ட தப்பா நிபுண உருவாங்கிபுணன் உம்மையா கேக்கிறார் சுபாணன் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க விளங்குவோம் நபியுடைய அகலாக்கனாக விளங்குவோம் அகலாக்கனாக விளங்குவோம் உமையா கேட்கிறாரு இப்ப நாங்க உங்களோட கபலர் உங்களோட புடிமானத்துல நான் வந்துட்டேன் திருப்பி ஓடி போவோம் ஓடி போகல இப்ப நான் எனக்கு அதானிதமாக உங்கள்ட்ட நாங்க திருப்பி தருவோம் அல்லாஹோ நல்லியமான சகோதரே இதுதான் எங்களை இஸ்லாமியமானது இது ஒன்று ரெண்டு சகோதரே இத போன்ற பல நிகழ்வுகளை சொல்லலாம் அவர்களுக்கும் அந்யோன்யமான ஒரு சூழலை ஏற்படுத்த அல்லாஹ் போதுமானவன் நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய முகமது அவர்களுடைய நட்பண்புகள் குணாதிசயங்களின் மூலம் இஸ்லாமிய பரம விரோதிகள் இஸ்லாத்துக்குள்ள வருகிற சூழல்தான் அனுமதி யாரு சகோதரிகள் இருந்து அலைகின் கோபத்தை சம்பாதித்து கொண்டவர்கள் அல்லாவுடைய கோபத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள் என்று அல்லாவுடைய சாபத்துக்குட்படுத்தப்பட்டவர் என்று சொல்கிறதோ அந்த இல்ல உங்களோட சந்திக்கிறது நேரம் இல்ல உங்களை யார் இங்க வர சொன்னது போட வைக்குவாங்க அந்த இடத்துல உட்காருங்க நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துக்கும் சந்தர்ப்பம் இல்ல இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு நிறுத்தல்ல இன்னைக்கு எங்கடகாலா தின தகவல் அடுத்த ஒரு அந்நிய மதத்துடைய கீ குடுக்கிறதுக்கு தண்ணி குடுக்கிறதுக்கு வேற கிளாஸ் வச்சிருக்கான் இதுதான் எங்கடகாலா அவங்களை அனுசரிக்க அனுசரணிக்கிறது இல்லை அனுசரிக்கிறது இல்ல அரவணைக்கிறது இல்லை எங்க அகலாக்கங்களை வெளிப்படுத்தி நாங்க காட்டுகிறது இல்லை எப்ப ஒரு விரோத உணர்வோட ஒரு தூர் நோக்கத்துல தான் செயல்படுகிற இஸ்லாத்தை அவரும் விளங்கி கொள்வாரு அவரும் சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதர் ஆகுவாரு என்னாலும் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைத்தா நான் மறுபடியும் நான் சுவர்க்கம் செல்வதற்கு அதுவே போதுமானதே கதீசுடைய கருத்து வருகிறது இந்த சிந்தனையில நாங்கள் யோசிக்கிறது அந்த கூட்டம் வந்தாங்க வருகிற பொழுது நபி அவர்களுக்கு சையத் சொல்றாங்க காணிக்கை நாங்க சொல்கிறது எப்படி அந்த நபி தெரிஞ்சு சொல்றாங்க அர்த்தம் என்னது என்பது அர்த்தம் என்றால் மவுத் உண்டாகட்டும் ஹலாக் என்ற நாசம் உண்டாகட்டும் என்பது அர்த்தம் வொரு வெளி பார்த்தா அவர் நுணுக்கமாக செயல்படுகிறவர்களுக்கு விலகிடுச்சு இவங்க ஊட்டில இருந்த ஐசாரதி அல்லாவுடைய ஊதிடர் அவங்க அசாம் அழைக்க என்ன மாப்பிளைய பார்த்து உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்றாங்க என்ற ரோஷம் ஏற்பட்ட ஐஷாரதி அல்லா சாலா அவங்க சொன்னாங்க நாசம் உண்டாகட்டும் கோபம் அல்ல உங்களுக்கு உண்டாகட்டும் இப்ப ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க ரவி அல்லாவு தால் அண்ணாவுல பார்த்து செல்லந்தாகுவார செல்லிஷாவே நீங்க பேசுற நேரத்தில் மிருதுவாக பேசுற தன்மையை கடைப்பிடிங்க நீங்க மிருதுவாக பேசுங்க அதிகாரத்தோட அடுத்தாக்களை விரட்ட அளவுல வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க நீங்க பேசுறத தன்மை உருவாக்குங்க இருக்குகிறவன் மக்கள் அவனுடைய அடியார்களின் இரக்கத்தன்மையோடு நடந்து கொள்கிறது அல்லா விரும்புகிறார் கடினமாக அவங்களை பார்த்து அழைக்கும் அல்லாவுடைய கோபமும் அல்லாவுடைய சாபமும் அந்த சாபக்கேடு உங்களுக்கு ஏற்பட்டு சொன்னாங்களே கொலை கண்டிக்கிறாங்க வந்திருக்குற ஒரு மாற்று சகோதரர்களோட நீங்க அப்படி நடந்து கொள்ளக்கூடாது தெரிய செல்லம் அவங்க சொன்ன வார்த்தை நடக்கூடாது அவங்க அப்படி நடந்தாங்க நீங்க அப்படி நடக்க கூடாது மடமைத்தனத்துடைய செயல்பாட காட்டி தந்தது இஸ்லாம் இல்ல சொன்னாங்க செல்லம் பல சந்தர்ப்பது நான் தவறான ஒரு செயல்பாட செயல்படுத்துவதற்கான என்னி விட்டு அவளை ஏச வைக்கிறார்களே ரவி சொல்லாஹ் செல்லம் நான் சுரு நடத்தை உள்ளவனாக சுரு வார்த்தை அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறவனும் இல்ல அடுத்தவரை அப்படி பேச வைக்கிறவனாகவும் நான் அனுப்பப்படல இதே வார்த்தையை ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க ரவி அல்லா சாலை பார்த்து மகமத்தையும் செல்லும் நீங்க அப்படி நடந்து கொள்ள கூட நீங்களுந்த என்ன பார்த்து ஆசிரியத்துக்கு வேற விதமான மக்கள் சூழ்ச்சிகளை செய்யறதுக்கு நீங்க காரணியாக அமைதிங்க அதனால இந்த ரெண்டு விஷயம் ஆயிஷாவே இருக்க கூடாது நல்லா எங்களுக்கு கிடைச்ச பாடம் என்னது இதுல அவர்களுக்கு முக்கியத்துவம் உலகளாவிய அளவு செலவு முகமது என்று ஒருவர் உலகத்தில் வரப்போறார் என்பது இல்லாமல் போயிடும் இவர்களாவிய இஸ்லாமிய தலைமையத்துவம் என்பது அவருடைய கையில் வந்துடும் அதன் காரணமாக உலகத்தில் இஸ்லாம் என்பது பரவ ஆரம்பிக்கும் எனவே தலைமையத்துவம் என்பது குறிதோண்டி புதைக்கப்படும் என்பது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களோட சூழ்ச்சி என்னது இந்த முகம் உலகத்தில் விடக் கூடாது ஆறு வயசு பச்சிலம் குழந்தையாக இருக்குகிற பொழுது அநாதை என்ற பருவத்து இருக்குகிற பொழுதே நபி அவங்களை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் தான் இந்த தெரியாம இல்ல இது அப்படி இருக்க மதினாவுக்கு வந்ததுக்கு பிறகு சல்லாபுலை வசல்லமங்களை கொலை செய்வதற்காக பலவிடுத்தம் முயற்சித்தவர்கள் நபி அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சு வாங்கி மக்கள் என்ற சூழ்ச்சியை ஏற்படுத்தி நபி அவங்களை கொண்டு போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க முகத்துக்கு மேல ஒரு யகூதி மனிதன் ஒரு கல்ல வச்சுக்கொண்டு தயாராக இருக்கிறான் நபியுடைய தலையில போன்றதுக்காக இது போன்ற பல சூழ்ச்சிகள்ல நபிகள் செல்லலாஹை கொலை செய்ய எத்தளித்தவர்கள் அந்த யகுதிகளுடைய ஒரு தூதுக்குழுவினவர்கள் நபிகள் செல்லல்லா வீட்டுக்கு வாராங்க நபியை அவங்க வரவழைக்கிறாங்க வச்சு உட்கார்ந்து பேசினாங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களை சரி சரித்திரத்துல பார்க்கணும் கண்டிப்பா நல்லா நல்லார்களே அவருடைய வார்த்தையை அல்லா இப்பேற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார் நல்ல குணவுள்ளவர்களாக நீங்க முஸ்லீம்கள் உயர்வானவர்கள் தான் அதனால அடுத்தவர்களை ஒரே அடியாக தள்ளி வைக்கணும் ஒதுக்கி வைக்கலாம் எழுத சபா ரகத்தாலா அடுத்தவர்களை மரவணைங்க அன்பு காட்டுங்க மனித நேயம் என்ற அமைப்பில் நீங்க செயல்படுங்க அனப்பின் மாளிக்கிற சொல்றாங்க பணிவிடையாளர் ஹாதிமா இருந்தவங்க செல்லல்வாலை முறை ஒரு கூட்டத்தை கடந்து போனாங்க அந்த கூட்டத்துல அகலாத் கூட்டத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தினர்களை கடந்து போகிற பொழுது அவர்கள் மீது சொல்லிட்டு போனாங்க விளக்கம் தாராங்க நான் ஆரம்பத்துல சொன்னது போல இஸ்லாமின் குப்ரும் ஒன்று சேராது ஆனா காசிர்களும் முஸ்லீம்களும் ஒரு மகிலிஷ்ட ஒன்று சேரலாம் காசிர்களும் முஸ்லீம்களும் முஸ்லீம்களும் முஸ்லீக்கியர்களும் ஒரு மஜிதிஸ்ட ஒன்று சேரலாம் எதற்காக அவ்வாறு சேருகிற பொழுது அந்நியுன்னியமாக பரஸ்பரத்தோடு பலதுகிற ஒரு சூழல் அங்கே உருவாகலாம் அது இஸ்லாத்தின் பக்கமான ஒரு தாவத்தாக அது அமையலாம் காலத்தை இது நடந்திருக்குகிறது சஹாபாத்துடைய காலத்தை நடந்திருக்குகிறது தாஜே என்னுடைய காலத்தை நடந்திருக்கிறது இஸ்லாமிய வரலாறு தந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு செய்திதான் முகமது சலாஹ் அலையுல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு இந்த யூதிகளுடைய ஒரு சாரார் வந்ததை போலவே கிறிஸ்தவர்களுடைய ஒரு தூதுக்குழுவினர்கள் நஜரா பகுதியிலிருந்து வாராங்க வருகிற பொழுது வந்துருச்சு அந்த அவர்களுக்கு ஆராதனை அதற்குரிய நேரம் வருகிறது நபிசல்லாக அனுமதி கேட்கிறாங்க நபி அவர்கள் சல்லோலே வச்சுல மஸிதூர் நபவியினுடைய ஒரு பகுதியிலேயே உங்களோட ஆராதனையை நீங்க செய்ய இடம் கொடுத்தாங்க என்று சொல்லுகிற மார்க்க இதுக்கு மேலையும் நபிகள் கத்த இஸ்லாம் அடுத்த இன மக்களோடு எங்களை முறைகளை இதைவிடவும் மேலாக சொல்ல வேண்டும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை போதுமானவன் எங்கட இஸ்லாத்த அடுத்த மக்களுக்கும் நல்ல உணர்வோடு பார்க்கிற நல்லெண்ணத்தோடு பார்க்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துவான் இன்னமும் சொல்கிறதாக இருந்தால் எதிர்ப்படையில இருந்து இஸ்லாத்த அளிக்க வேண்டும் என்று முயற்சித்து யுத்தம் செய்த எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் வழிகொடுத்தார் எதிராக யுத்தம் செய்தவர்கள் நதியவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி முயற்சித்தவர்கள் இவர்கள் எல்லாம் கடைசி என்னவான ரவி எம் அல்லா அவர்களை பொருந்தி கொண்டால் இந்த பட்டியல் இணைக்கப்படுறாங்க வெளிய நாங்கள யோசிக்கணும் சகோதரே சிறுபான்மையினர் மக்களாக மக்களாக வாழ்கிறோம் இஸ்லாத்துக்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அதுல சந்தேகமே இல்ல முஸ்லீம்களுக்கு எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அதுல சந்தேகமே இல்ல நாங்க எப்படி நபிகள் முகமது அவர் யாராக இருக்குற பொழுது காப்பீராக இருக்குகிற பொழுது பரதி அல்லாஹ் சாலான்பவங்களுக்கு எப்ப அவர் காபீராக இருக்கிறார் இஸ்லாமிய எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய எதிராளிகளுக்கு நாங்கள் ஏன் எல்லாத்தையும் துவா செய்யக்கூடாது யாருலாம் எங்க நாட்டில் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் வித்தியாசமான கோலத்துல எதிர்வுகள் வருகிறது யாருதான் இந்த மக்களுக்கு நீ இதாயத்து கூடிய ஆள் தான் இஸ்லாத்தின் பக்கம் நல்ல ஒரு தெளிவுகளை கூடிய ஆள் நாங்க ஏன் துவா செய்யக்கூடாது போதும் மறந்து நல்லும் நீங்க விரோதிகளாக சிந்திக்க கூடியவர்களுக்கு மத்தியில மவத்த அன்ப உங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை அல்ல ஏற்படுத்த போதுமானவன் அது எங்க கையில தான் இருக்கு நாங்க நடந்து கொள்கிற நல்ல நிலைமையில நாங்கள் நடந்து நல்ல செயல்பாட்டில் சங்கிருக்கிறது எனவே வல்ல ரஹ்மான் ஜெல்ல ஜனாலுரேஜர் இப்பேற்பட்ட நபியர்கள் செல்லு செல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்தியர்களோடு எப்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதை விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக அதை கொண்டு கொடுக்கிற நல்ல பாக்கிய அனைவரையும் அல்லாஹ் கபூர் செய்திவானாக நபிகள் முகமது சல்லாஹு வரைவ செல்லம் அவர்களுடைய பரிந்துணர்வை பெறுாக பாக்கியுள்ள உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையுள்ள ஒற்றுமைகளை எடுத்துக்காட்டி நாளை வறுமையிலும் அதே ஒற்றுமை உள்ள சமூகமாக உலகத்தை வாழ்ந்ததை அலை நாளை வறுமையிலும்ுவர்க்கத்தில் இருக்கியத்தை நம் அனைவருக்கும் அசலாம்